வணக்கம் நட்டினியின் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூறாவது செய்தி சேவை ஜூன் இருபத்தி ஒன்று ஆனி மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் செந்தில்குமார் தமிழக செய்திகள் டெல்லியில் இன்று நடைபெறும் ஜி கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்க துணை முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று டெல்லி செல்கிறார் சென்னையில் அடுத்த ஆண்டு நிலத்தடி நீரே இருக்காது என நிதி ஆயோக் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர் பணியிடங்களை ஒய்வு பெற்ற அலுவலர்களை கொண்டு நிரப்ப அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் இருபத்தி தேதி மீண்டும் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஹைட்ரோ திட்டத்தை கைவிட கோரி நடைபெறும் மனித சங்கிலி போராட்டத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆதரவு தெரிவித்துள்ளார் குரூப் ஒன்று தேர்வுக்கு ரத்து கோரிய வழக்கை தேதி குறிப்பிடாமல் சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது கஜா புயலின் போது ஓட்டு வீடுகளை முழுமையாக இழந்தவர்களுக்கு நிவாரண நிதி வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு கொள்கை முடிவெடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சென்னையில் அடுத்த இரண்டு நாட்கள் மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையை அனைத்து எம்பிக்களும் கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால் நாடு மிகவும் வேகமாக வளரும் என நேற்று நாடாளுமன்றத்தில் உரை நிகழ்த்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் சட்டாரா மாவட்டத்தில் நேற்றும் மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டது இது ரிக்கர் அலுவலகம் மூன்றாக பதிவானது பீகார் மாநிலத்தில் மூளைக்காய்ச்சலால் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்துள்ள நிலையில் பதினெட்டு நாட்களுக்கு பின்னர் மத்திய சுகாதார நிபுணர் குழுவினர் ஆய்வு செய்ய முசாஃபர் நகர் வந்துள்ளனர் குஜராத்தில் போலீஸ் காவலில் கைதி உயிரிழந்த வழக்கில் ஐ பி எஸ் அதிகாரி ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது திருப்பதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதால் பக்தர்கள் சிக்கனமாக நீரை பயன்படுத்த தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜி மாநாடு இந்தியாவில் நடக்க உள்ளதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் பிரதமரின் கிராமப்புற சாலை இந்தியாவில் வேலை வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக உலக வங்கி அறிக்கை தாக்கல் செய்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் இந்தோனேஷியாவின் பப்புவா பகுதியில் ஆறு புள்ளி மூன்று ரிக்டர் அளவுகோலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறித்த பகுதியில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை எனவும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை எனவும் ஆய்வு மையம் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளது சீன அதிபர் ஷி ஜின் பிங் இரண்டு நாட்கள் பயணமாக வடகொரியா சென்றார் வடகொரியா போன்ற தனிமைப்படுத்தப்பட்ட நாட்டிற்கு கடந்த பதினான்கு ஆண்டுகளில் பயணம் செய்துள்ள முதல் சீன அதிபர் ஷி ஜின் ஈரான் வான்பரப்பில் பறந்த அமெரிக்க ஆளில்லா விமானத்தை அந்நாட்டு ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது இந்நிலையில் ஆளில்லா விமானம் சுட்டு குறித்து அமெரிக்க ராணுவம் இன்னும் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை சிரியா மற்றும் ஈராக்கில் ஏற்பட்டுள்ள தோல்விகளை தொடர்ந்து ஐ அமைப்பு தனது கவனத்தை இந்திய பெருங்கடல் பகுதிகளை நோக்கி திருப்பியுள்ளது இதன் காரணமாக இந்தியா இலங்கை ஆகிய நாடுகள் ஆபத்துகளை எதிர்கொள்ள நேரிடலாம் என இந்திய புலனாய்வு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தோனேஷியா நேரிட்ட படகு விபத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் பலியானார்கள் பாகிஸ்தானில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து விசாரிக்க ஆயிரத்தி நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என தலைமை நீதிபதி ஆசிப் சையுசா தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் மின்சார வாகனங்களுக்கான பதிவு கட்டணத்தை குறைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏர் இந்தியா பங்குகளை விற்க புதிய திட்டத்தை வகுக்க திட்டமிட்டுள்ளதாக நிதியமைச்சகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ எம் எஃப் நிதியிலிருந்து சீனாவுக்கான கடனை அடைக்கக்கூடாது என பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா நிபந்தனை விதித்துள்ளது வங்கிக் கணக்கில் மூன்று முறைக்கு மேல் பணம் டெபாசிட் செய்தால் கட்டணம் வசூலிக்கப்படும் என கனரா வங்கி அறிவித்துள்ளது சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு ஐநூற்றி ரூபாய் உயர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் <laughs> கேன் வில்லியம்சன் அடித்த அபாரமான சதத்தால் நியூசிலாந்து அணி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் தென்னாப்பிரிக்காவை பெற்றது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் வேகமாக எட்டாயிரம் ரன்களை கடந்த இரண்டாவது வீரர் என்ற சாதனையை தென்னாப்பிரிக்காவின் ஹசீம் அம்லா படைத்துள்ளார் இதற்கு முன்னர் இந்த சாதனையை இந்திய கேப்டன் விராட் கோலி புரிந்துள்ளார் இருபத்தி அணிகள் இடையிலான எட்டாவது பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பிரான்ஸ் நாட்டில் நடந்து வருகிறது இதில் சி லீக் ஆட்டம் பிரேசில் அணி ஒன்றுக்கு என்ற கோல் கணக்கில் ாலியை வீழ்த்தியது பிரேசில் நட்சத்திர வீராங்கனை மார்டா பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி எழுபத்தி நான்காவது நிமிடத்தில் கோல் அடித்தார் உலகக்கோப்பை போட்டியில் மார்டா அடித்த பதினேழாவது கோல் இதுவாகும் திரைச்செய்திகள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிக்கும் பெயரிடப்படாத படத்தில் அவருக்கு வில்லனாக நடிக்க இயக்குநர் மகிழ் திருமேனி தேர்வாக்கியுள்ளார் முப்பது வருடத்திற்கு முன்பு தமிழ் சினிமாவின் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த கரகாட்டக்காரன் படத்தின் இரண்டாம் பாகத்தை உருவாக்க கங்கை முயற்சித்து வருகிறார் எனினும் இப்படத்தில் நடிக்க ராமராஜன் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இயக்குநர் சிவாவிடம் இணை இயக்குநராக பணியாற்றியவர் ஜி பூபாலன் இவர் விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியன் நடிக்க ஒரு படத்தை இயக்க இருக்கிறார் இந்த சண்முக பாண்டியன் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வேடத்தில் நடிக்க உள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்